பரிசுத்தாமி திருமயமா உண்டாவதாக வாழ்ந்த முதல் தினமாக இந்த பரிசுத்தாளின் அதிகார வேளையிலே நாம் தேவஸ்மத்திலே காண கத்தனி திருவிக்கா சாண்டவரைக்கு நன்றி இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டினுடைய ஆரம்ப இந்த நாளிலே கத்தனும் கருதி வேத வாக்கியங்களை நாம் தியானித்து தேவநன்மைகளை பெற்றுக் கொள்வோமாக உபாகமத்தின் பிரதம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வாழ்க்கை ஒருவர் வாசிக்கலாம் சுாகும் ஏழாவது வாக்கு விரோதமாக எழும்பளை கத்தார் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒப்பு கொடுப்பார் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை கருத்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார் உனக்கு எதிராக வருகின்றவர்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் ஆண்டுக்குரிய கட்டரை அரச வாக்கு திட்டம் வார்த்தை என்னவென்றால் சத்துருக்கள் உனக்கு இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்துக்கு உரமாய் ஆய்வுக்கு உரமா வாழ்க்கைக்கு விரதமாய் திரைத்தமைக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை நான் உனக்கு முன்பாக முறி அடிப்பேன் உனக்கு எதிராக வருகிற ஏழவளையாக ஓடி போக வேண்டும் என்ற வார்த்தை யாருக்கு உங்களுக்கு என்று சொல்லாமல் உனக்கு என்று சொல்லுகின்றார் அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அனைவரும் அந்த ஒரு அனுப்பினால் நீர் இவர்களை என்று கேட்கிறது சரி ஆனாலும் யாருக்கு முன்பாக அதாவது நமக்கு அவ்வப்போது வருகின்ற எதிராய் வருகின்ற நமக்கு எதிரடையாக வருகின்ற நமக்கு தீமை செய்ய வருகின்ற அப்படிப்பட்ட சக்திகள் அதாவது பல வழியாக போக முடியாத கட்டறி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலாவது இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை உண்மையாக வைப்பார் கட்டளை போதிக்கிற காரியத்திற்கு நீ கவனமாக அந்த பிரகாரம் செய்வாய் சொல்லப்படுகிற போது எங்கேயாவது இடம் கொடுக்காமல் இருக்கிறவர்களுக்கு அல்ல அதாவது உலக உரவாய் இறந்துகிற சக்திகள் அதாவது நான் மொழி அளிப்பேன் என்று கட்டம் சொல்லுகின்றார் உலக உரவ எப்படிப்பட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி உன்னை ஓடி போய்விடும் என்று கட்ட சொல்லுகிறார் என்றால் அதாவது செய்யும்படி கவனமாய் இதற்கு போதுமையாக வைப்பேன் என்று ஆண்டுகிறார் அவர்களுக்கு அவர்கள் செய்கின்றார்களோ அதன்படி கைகொள்கிறார்கள் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாக்கு நன்றி செலுத்துகிறேன் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் வரைக்கும் அதாவது கட்டளைகளுக்கு சரி கொடுத்து அவர்களை கவனமாக அவர்களை கேட்டு கைகொள்கிறவர்களுக்கு பதினான்காம் வசனம் வரைக்கும் என்னென்ன அசுதாரங்கள் வேண்டுமோ அத்தனை என்று நாம் காண்கின்றோம் அதில் தான் இது ஏழாம் வாக்கியமும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது இது ஏழாம் வாக்கியமும் அப்படிப்பட்டவர்கள் என்று நாம் வேதத்திலே காணுகின்றோம் கட்டணப்பிள்ளைகளை இந்த ஆண்டில் முறியடிக்க அவர்களை செய்ய வேண்டும் அவர்களை நாம் கை கொள்ள வேண்டும் கற்றலை போதிக்கப்படும் போது அவர்களுக்கு நாம் சவி அவர்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது வருகின்றடி போடுவார் பல வழிகளாக ஓடிப்போகல் செய்வார் என்று சொல்லுகின்றது அதற்கான இங்கே அதாவது நீர்மொழிகளை நான் வாசிக்கும் போது சாலை எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாக்கியத்தில் ஒருவர் வாசிக்கலாம் வாஸ்கர் படியில் நித்தமும் படியில நித்தமும் அருகே காத்திருந்து யாரும் இல்லை அதாவது நிறைய காத்திருந்து வாஸ்கர் படியில விழித்திருக்கிற மனிதன் எவ்வளவு பெரிய வாக்கவான் பாருங்க அது என்ன அதாவது வாஸ்கர் படியில நிலையருகையை காத்திருக்கிற தேவ சமூகத்திலே ஜபஜீவியோட அவர்களை யார் கைகொள்கின்றார்களோ அவர்கள் எல்லா தீமைக்கும் எல்லா தீமைகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று சொல்லுகின்றது அவன் போல பாக்கி யாருமே இல்லை கட்டளைப் பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொண்டு கட்டாளர் எனக்கு உழவனாய் வருகிறவர்களை ஓடி போவன் என்று சொல்லியிருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையில் கிடைக்கிற அதாவது அவருடைய சட்டத்தை நான் கேட்பதற்கே காத்திருக்கிறேன் வேண்டும்வாக்கு சொல்ல வேண்டும் அதாவது ஒரு மனிதன் எதையும் அடைந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் கைகொள்ள வேண்டும் மையை கை கொள்ள வேண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிற கை கொண்டு பாதிக்கிறவன் பல்லசத்தில் நிறைய உங்களுக்கு அங்க போய் அருமையாக படித்து நோட் பார்த்துட்டு வந்து கேட்கிறவர்களுக்கு ரொம்ப விம்ப மாதிரி ஆனால் கை கொள்ள மாட்டார்கள் சொல்லுகிறது கை கொள்ள வேண்டும் கை கொள்ள வேண்டும் பரமத்துக்கு யாரும் போவார்களா பச்சை தம்பி நடக்கிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவரசிக்களை திரவுங்கள் பாதாளம் எப்போது திறந்து இருக்கிறது எப்பொழுதும் உலகத்தில் அக்கிரமங்களுக்கு தண்டனைகள் அவர்களாகவே பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் பர்வகம் அப்படி அல்லது பூட்டப்பட்டிருக்கிறது யார் இங்கே சத்தியத்தை கை கொள்ளுகின்றார்களோ பிரமாணங்களுக்கு சொல்லி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பர்வசம் திறக்கப்படுவாம் பூட்டியிருந்து உனக்கு எதிராக வருகிற எல்லோரையும் புரிந்து நாம் செய்ய வேண்டிய காரணம் என்ன கட்டளை கொடுக்க வேண்டும் என்று திருவார கவனமாகல்பட்டும் அவர்கள் கருத்தரே பார்த்துக் கொள்வார் என்று நாம் காண்கின்றோம் காலங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஒன் ராஜா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது வரைக்கு ராஜாத்திற்கு போவதற்காக தீர்க்கதரிசிகளை சேர்ந்து கூடினார்கள் கூடும் போது சேர்ந்து நானூறு பேர் ஒரே ஏக வாக்காக சொன்னார்கள் ராஜாவே நீங்கள் போகும் நீக்கி மேற்கொள்வீர்கள் என்று நான் சொப்ப நின்றேன் என்னெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அங்கே ஒரு தேவனுடைய மனசில் இருந்தார் இன்னைக்கு என்ன தங்களுடைய போதை திரளாக சம்பாதிக்கிற காலமாக இந்த காலம் இருக்கின்றது பசுத்தாய பற்றி பேசக்கூடாது மற்றபடி வழியில் உள்ள சுத்திகரிப்பை பற்றி ஆடை ஆவணங்களை பற்றி என்று வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கேற்ற பிரகாரம் பேசுவார்கள் அது தேவ வாக்கு அல்லது தேவ வார்த்தையுடைய மனிதன் உண்டு அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு பதிவு கொடுக்க வேண்டும் என்று நான் காணுகின்றோம் இப்படி இருக்கின்ற ஒருவன் இருக்கிறான் அவர் எனக்கு பிரியமானதே சொல்ல மாட்டான் அவர் கத்தருக்கு பிரியமானதை தான் சொல்லுவார் கருத்து வார்த்தையை சொல்லுவான் அவர்கள் விரும்புகிறேன் இல்லை அப்படியே அவர் அப்படியல்ல அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு வரும்போது இங்க நடந்த சம்பாஷணை பார்க்கிறோம் பின்பு யோசபாத் நான் விசாரித்து அறிவிப்பு இவர்களும் இல்லாமல் கற்றுடைய தீர்க்கதரித்து வேறே யாராக என்று கேட்டான் அப்பொழுது ராஜா யோசபாத்தை நோக்கி விசாரித்து அறிவிதற்கு இம்லாவின் குமார் மிக ஒருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க திருத்தன் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜாவை அப்படி சொல்ல வேண்டாம் என்று அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா பிரதானிகளின் ஒருவனை கூப்பிட்டு இஸ்லாவின் குமார் மிக சீக்கிரமாய் அழைத்துவா என்றான் இஸ்ரோவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகி யோகாசும் சமாரியாவின் ஒளிமுகவாக்கு முன்னெடுக்கும் காலத்தில் ராஜபக்திரி அவரவர் அழைக்க போனவர்கள் ஒரே வருடமா இருக்கின்றது அந்தபடியாவது நீ அவர்கள் போல சொல்ல ராஜாவுடைய வகுமதி ராஜாவுடைய அதாவது சவா அவருடைய வாழ்த்தல் கிடைக்கும் பரிசு கிடைக்கும் என்று சொன்னார் அவர் என்ன சொன்னார் உண்மையான தேவிட மனுஷன் நான் சொல்ல மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுவேன் என்றார் கர்த்தர் அவன் கேட்கவில்லை அவன் அடையுங்கள் நான் வெற்றியோடு வருகிற வரைக்கும் அவனை இடுக்கமாக என்று சொல்லிவிட்டு சொன்னான் அங்கே சோதனை அவர் மலைந்து போனார் அருமையானவர்களே இந்த நாட்களில் நாம் என்ன பார்க்கிறோம் கற்றுரை வார்த்தைக்கு சவி கொடுக்க வேண்டும் இல்லையா கற்றுரை கட்டளை என்ன என்றால் நாம் தேவடைய உண்மையாக சரியாக கைகோடாமல் போகப்படுகிறார் அப்படி ஆகும் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாயிருக்கிற சத்துருக்களை நான் முறியடிப்பேன் வருகிறவர்களை நான் தாழ்மாறாக ஏழு வழியாக ஓடிப்பதை செய்வேன் என்று சொல்லுகிறார் நாம் செய்ய வேண்டியது வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்து கற்றுடத்தில் கட்டளை அதாவது செய்வதற்கு கவனமாக அவைகளை நாம் கை வேண்டும் என்று விரும்புகின்றார் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நடக்கிற கட்ட கொடுத்து கவனமாக செய்யண்டிய காரியம் என்ன என்று சொல்லுகிறேன் நம்ம காணுகின்றோம் அவையால் தேவருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சாசிக்கு எடுத்து நிறுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிக்கு கீழ்ப்படியுங்கள் அவரை நான் முறையடிப்பவர் உங்களுக்கு ஓடி போய் விடுவார் ஏழு வழியாக ஓடி போய் விடுவார் உங்களுக்கு கட்டுரை வார்த்தைக்கு அவனமாக செய்யும் போது நான் எந்த சத்துருவையும் எதிர்க்க முடியும் என்று சொல்லுகின்றது தேவ <laughs> நாம் கீழ்படிய வேண்டும் என்று தேர்வாக்கு சொல்லுகிறது எதிர்க்க முடியும் ஓடி போய்விடுவான் என்று தோல்வி அடைந்தது இல்லை என்று நாம் காண வேண்டும் அவர்கிட்ட மட்டும் விலகிய அவரை பின்பற்றியே அலைந்தார் என்று என்ன நம்முடைய வாழ்க்கையில் நாம் காரியம் செய்துவிட்டு சோதனைக்குள் அகப்பட்டுக் கொள்கின்றோம் எத்தனை காரியங்கள் தோல்வி ஏற்படுகிறது நாம் காண தோல்வி வரும்போது நம்முடைய விட்டுவிட்டு குற்றமதிப்பாக வாழ்க்கையை வைத்திருப்போம் என்று சொன்னால் அதில் நாம் வெற்றி பெற முடியாது அடிக்கடி சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையை திக்கப்பட வேண்டும் சிலமோ காலையிலிருந்து மாலை போவதற்கு முன்னால இன்னைக்கு வாழ்க்கை எங்கே ஆரம்பித்தோம் என்ன செய்தோம் எவ்வளவு நேரம் தேவம் பண்ணினோம் என்ன நடந்தது கண்டுபிடித்து அல்ல எல்லைக்குள்ள குறைபாடுகளை சரி பண்ணிவிட்டு நான் தெய்வீகத்திலே முன்னேற வேண்டும் அப்படி சத்துரை நம்ம மேற்கொள்ள மாட்டான் நம்முடைய அனுபவம் அதுதான் நான் இன்றும் அங்கு ஆராதனைக்கு வருகிறதற்கு முன்னால் நம்முடைய நம்முடைய ஊழியக்காரர்களோடு சில காரியங்களை சரி புதிய நம்ம இருக்கக்கூடாது இவர்கள் மாற வேண்டும் போக வேண்டும் புதிய போது அவர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாசிக்கும் போது சமாய சாமே வெறுமையாக்கி தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் மனுஷர் அவர் மனு காம்ரணியும் தன்னை தாழ்த்தார் பிறந்த அவருடைய காட்சி அளிக்கின்றார் திராவிடத்தில் அவர் கற்றுக்கொள்கின்றார் எதை செய்தாலும் திராவிடத்தில் நாம் காணுகின்றார் அவர் கீழ்படிந்தார் அவர் கீழ்படிந்தால என்ன ஆயிடுச்சு வாசிக்கும் போது முடங்காள்களோ அவருக்கு முன்பாக முடங்கவும் அறிக்கை செய்யவும் செய்தார் என்று நாம் காணுகின்றோம் அருமையாளர் தேவ பிள்ளைகள இந்த ஆண்டு சத்துரை ஜெயிக்கும் நமக்கு இதுவரைக்கும் பின்பற்றி வருகிறேன் சத்துரை நிர்மூலமாக்கப்படவும் அவைகள் மனதிலைத்தவர்களை கைகொள்ள வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் எல்லா பார்த்தையும் செய்துவிட்டு நிறைய மறந்து போய்விடும் இதோ ஒரு சில ஞாபகம் மட்டும் அறிக்கை செய்துவிட்டு அறிக்கை செய்தாயிரு நினைக்கிறோம் ஒரு காரியம் ஒரு காரியம் அறிக்கை செய்யாமல் இருந்தாலும் அது நம்மை பின்பற்றி வந்து கொண்டேதான் இருக்கும் அது இந்த கிறிஸ்தவ ஜீவத்தினுடைய அனுபவம் அதாவது அறிக்கை என்று சொல்லும் போது சொல்லி அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது குறிப்பேன் என்ற வாக்குகள் இருந்தால் அதை சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் எல்லாவிட்டால் எனக்கு உரிமை இருக்கிறது வந்து நிற்கும் எனக்கு அவன் வாக்கு கொடுத்திருக்கிறான் பெற்றோர்கள் இவனை பற்றி எனக்கு மேற்கொள்ள மாட்டான்றிக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போய்விடும் புதிய முதல் மணி நேரத்தில் வருவதற்கு அல்லது நம்மை அச்சுறுத்துவதற்கு காரணம் என்ன என்கிறத கண்டுபிடித்து அவைகளை ஜெயம் கொள்ள நமக்கு முறியடிக்க ஆண்டவர் இந்த ார் அவர்களை மனதில் கொண்டுகளாக நாம் கொடுத்த முக்கியத்து வந்தாலும் கண்ணு முடித்துக் கொண்டிருந்தாலும் எங்கே போகிறது அறிகிறார்கள் அறுபடியாக இந்த வருடத்தில் தொடர வேண்டாம் போதிக்கப்படும் போது கற்பனைகள் அறிவிக்கப்படும் போது அவர்களுக்கு நாம் கவனமாக போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் வைப்பேன் என்று கட்ட சொல்லுங்கள் மனதில் கொள்வோம் இந்த வருடத்தில் நமக்குள்ளதாக இருக்கிற முறியடிக்க வேண்டும் நமக்கு தீமைகளை கற்று அகற்ற வேண்டும் அகற்ற போகின்றால் அதற்கு நாம் வருடத்தின் ஆரம்பத்திலேயே இன்று தொழில் என்கிறதை நாம் மனதில் கொண்டு அவர்களை கவனமாக தரப்பரங்கள் உண்டாகலாம் பிறர் சாட்சி சொல்லும் போது நம்மை பற்றிய காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு தெரியாது என்னால் நம்மை பற்றியமாக கவனிக்க வேண்டும் கவனித்து சொல்லிக் கொடுப்போம் என்றால் நமக்கு எழும்ப மாட்டான் அவர்களை கத்தர் முடிய அடித்து போடுவார் என்பதை உங்களை பற்றி நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு கேப்டன் கேப்டன் அவருக்கு கீழே உள்ள சுமையத்தில் போய் கொண்டிருந்தார் அவருடைய மரணங்களும் இழப்புகளும் வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படி இருக்கும்போது அங்க கேப்டன் ஒருவர் மணிராஜும் நம்முடைய ஊழியக்காரராக இருந்தார் அவர் அவரை அவரை சொல்லி வலியுறுத்தரை வந்தார் அது ஆகிய பங்களே சொன்னதாக இருந்தது பெரிய பார்த்தால் அவருக்கு நல்லா இருக்கும் என்று அது மாற்றம் வேற ஒரு ஆவி கீழே அழைத்துக் கொண்டு வந்தார் சொன்னார் சொன்னாயே உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறதே என்று அது வந்து அன்னியபாஸ் இல்ல ஒரு சத்தத்துக்குடுக்கு இல்லை ஒரு சத்தங்க சுயாதர ஜனரட ஒரு சத்தக்குடுக்கு அப்போ உங்களுக்குள்ள ஒரு வேற ஒரு ஆவி இருக்கிறதே என்று சொன்னார் அப்ப அவர் சொல்ற இல்லை எங்க பசி தம்பி உங்களுக்கு பரிசுத்தாயி தான் இருக்கிறேன்னு சொல்கிறார் ஆனால் நான் அப்பொழுது அவர் என்ன எனக்கு பயமா இருக்குது என்று சொன்னார் பரிசுத்தாயுள்ளால் சந்தோஷம் நல்லாயிருக்கும் நீ பயமா இருக்குறவனால் வேற ஒரு ஆவியின்னு நானே தெரிந்து கூட என்றார் எப்படியோ அதை வைத்து அவருக்கு பரிசுத்தாயி கொண்டு போக வேண்டும் என்ற தாகத்தோடு இவர் வந்திருந்தார் நாங்கள் பண்ணினோம் ஆனால் அந்த கிடைச்சல ஆவியும் அவர் போகலை நாளைக்கு மறுநாள் காலையில மறுநாள் மாலையில நாங்கள் வெளியே ஊழியத்துக்கு செல்ல வேண்டும் விட்டு விட்டு போனாலும் இடையே போய்விடுவாரு என்று எண்ணி கட்டணி ஆலோசனையின்படி அங்கே அவர் உபவாசி நாங்கள் உபவாசித்து இன்று நாங்கள் உங்களுக்காக உபவாசிக்கிறோம் எந்த ஆவி ஏன் பேச மாட்டேன் என்கிறது உங்களுக்கு ஏன் பிரசத்தாதி கிடைக்கவில்லை என்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் உபவாசமாக இருந்தோம் அப்ப கெட்ட காலையில் சொன்ன இவனுடைய சின்ன வயதிலே முருகனுக்கு அவங்க வழிபட்ட அந்த இதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் முருகனுக்கு பணியுடன் செய்வான் பூஜை பண்ணுவான் என்று உரிமையோடு வாழ்கின்றது அவர் ஞாபகம் பெற்றிருந்தாலும் பிரசுத்தாவை பெற்றிருந்தாலும் ஒரு பெரிய கூட்டமாக ஒரு ஐக்கியத்தில் கிறிஸ்தவ ஐக்கியத்தில் இருந்தாலும் அந்த ஆவி ஏன் போகவில்லை என்றால் அவனுடைய ஒப்புக் கொடுத்தல் இன்னொரு அந்த காரியம் எனக்கு உரி வரும்போது பணிவிட செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அறிக்கை செய்தார் அறிக்கை செய்த உடனே அதாவது இங்கிருந்து அந்த சோர்வகமாக தூக்கி வீசி விட்டது ஓடி போய்விட்டது பெற்றுக்கொண்டார் என்றால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை கற்றல் ஏழு வழியாக வைக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்ன சதி வேண்டும் எங்கிருந்தாலும் நம்முடைய குறைபாடுகளை கற்பர் வெளிப்படுத்திவிட மாட்டாரா அதை அறிக்கை செய்த விட்டுவிட்டால் சப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ மற்ற சூழ்நிலை மடத்தில் வர முடியாது என்று தீர்மானத்தோடு செய்வோம் என்றால் இந்த வருடத்திலே நம்ம பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய வெற்றியை காணப்படுகிறோம் அந்த ஆகிய தேவர் நமக்கு மன்னாட்சத்துக்கு உரோதமாக கருத்தமைக்கு உரோதமாக அதாவது வருகின்ற சற்றுவை அந்த நமக்கு முன்பாக சூரிய அடிக்க முடியாத சுவர் அடிக்க முடியாத ஓடிப்பகை செய்வதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் கற்பனைக்கு வெளியே உள்ள கிறிஸ்தவ ஐக்கியங்கள் அப்படித்தானே இருக்கிறது இன்னொரு பாக மன்னிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காலங்கிருபேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பரபு தாயப்பட்டவர்களுக்கு நான் திருவிருந்து கொடுக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் எவ்வளவு இருக்கிறது இங்கிருந்தவர்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படிப்பட்ட கை கொண்டு அருமையான கிரி இயக்கத்தை நாம் கற்றுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கவனமாய் சது கொடுக்க வேண்டும் எல்லா ஜாதிகளிலையும் நம்மை மேன்மைக்குரியவர்களாக ஆசீர்ப்பட்டவர்களாக கட்டில் வைப்பார் ஒன்று இரண்டாவது நாம் இன்னொரு பார்க்கின்றோம் எத்தனை ஏழாம் அதிகாரம் ஆறு முதல் பச்சோரைக்குள்ள வசரங்களை நான் வாசிப்போம் தனங்களில் அழைப்பு போடும்படியாக எ ராஜாவினிடத்தில் இடமையான ஒரு ஜாதி பரவி வருகின்றது அந்நிய தேசத்தில் விட்டுவிட்டால் நாளைக்கு அதாவது நாட்டை அவர்கள் எப்படி திருடுவார்கள் எவற்றைத்தால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் அழைத்து வேண்டும் என்று ராஜாவை கம்ப்ளீட்டாக சர்வநாசம் பண்ணிவிட வேண்டும் என்று சத்துர திட்டம் பெற்றிருந்தார் இதற்கு இந்த செய்தி முருகாய்க்கு தெரிய உண்டு எஸ்பருக்கு அறிவித்து என்ன சொன்னார் என்றால் இதற்கு ஒன்று செய்ய முடியாது இந்த யுத்தத்தை நடப்பிப்பதற்கு அதாவது ஆயுதங்களோ அம்புகளோ வெள்ளுகளோ துப்பாக்கி கொண்டு செய்ய முடியாது ஒன்று செய்ய வேண்டும் நான் உபவாசத்தை ஜபிக்க வேண்டும் என்ன ஆயுதம் என்ன ஆயுதம் அதாவது இப்படி எழுந்திருக்கிற தேவ ஜனங்களை அழைத்து போடும்படியாக எழுப்புகிற சத்துருவை ஆங்கில மிக்கி போடும்படியாக கிறிஸ்தவ மதம் என்றால் அந்நிய மதம் என்று இந்தியா கணிக்கிறது இவர்கள் அந்நிய தேசத்தினார்கள் இவர்களை விரட்ட வேண்டும் இவர்கள் நமது தேசத்தில் வைக்கக்கூடாது எந்த ஒரு காரளவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அடிப்பேன் கூட்டம் கொடி ஒரு வழியாக வருகிறவர்கள் பல வழியாக ஏழு வழியாக ஓடி போவார்கள் காரியம் என்ன இரண்டாவதாக ஜெர்மிக்க வேண்டும் இல்லையா அதாவது எந்திய ஒரு வேதனை விட ஆயுதம் ஆயுதம் படை படங்கள் எடு முழங்காலில் இருக்கிற ரூம்ப அடைத்துவிட்டு முழங்காலில் இருக்கிற ஒரு வீரனுடைய கையில் இருக்கிற அப்படியே முருகி சொல்லிவிட்ட காரியம் என்னவென்றால் நானும் உங்கள் தாதிமார்களும் உபவாசத்தை ஜெவம் பண்ணுகின்றோம் முருகாய்க்கு சொன்னது நீர் போய் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது மூன்று நாட்கள் உபவாசத்தை ஜெவம் பண்ண சொல்லுவோம் நமக்கு வெற்றி கிடைக்கும் தான் என்றார் அப்போது ராஜாவுக்கும் ராஜாதிக்கும் முன்பாக ஆமான் சிசிணடைந்தான் ராசரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனார் ராஜாவினால் தனக்கு பொருளாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாஜியாகிய எத்திரத்தில் தன் பிராணத்திற்காக விண்டப்பம் பண்ண எழுந்து நின்றான் ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்து மாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் முகத்தை மூடி போட்டார்கள் அப்போது ராஜசமூகத்தில் இருக்கிற பிரதானிகளின் அசனோ என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசினாய் ஆமான் செய்யமான தூக்குமலம் ஆமான் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றார் அப்போது ராஜா அதிலே அவரை தூக்கி போடுங்கள் என்றார் அப்படியே ஆமான் முதலாய்ச்சி ஆயிரத்தூக்குமரத்தில் ஆமானி போட்டார் முடி அடித்தார் அப்பகளோடு அல்ல அதாவது சம்பவம் என்ன என்றால் ஜபம் ஜபம் ஆய்வு ஆயுதத்தை தேவ ஜனங்கள் பயன்படுத்தினார்கள் என்ன நடந்தது வேண்டும் என்று தீர்மானித்த அதே நாளிலே அந்த ஜனங்களை எந்தவிதமாக சுத்தமலை செய்து பலர் செய்ய வேண்டும் என்று எண்ணிய அதே தூக்கு வழ ஆமான் தூக்கிவிடப்பட்ட சந்ததிகளும் அழிந்து போய்விட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று மகிழ்ச்சி நாளாயிச்சு நம்முடைய தேசத்தில் சூழலைகளை நாம் பார்க்கின்றோம் கற்று சொல்லுகிறார் உனக்கு உரமாக பத்திரிகளை நான் முறியடிப்பேன் அடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார் உனக்கு உரமாக படையெடுத்து வர இருக்கிறார்கள் செய்ய விடாமல் தடுக்க உறவு ஜனங்களுக்கு செயல்பட எி இருக்கிறார்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் போகாதீங்க எதிராக சொல்லி இருக்கிறார் ஜபம் எனக்காக ஜபம் பண்ணுங்கள் ராஜாவுக்கு மனுவாக சொன்னபடியாக தேவ மனிதர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் அவர்கள் தேவ நன்றி போயின் அதிகாரங்களை பற்றி உலகருக்கு யோசி காண்பிக்க வேண்டும் இந்த ஆண்டு சற்று முறியடிக்கப்படக்கூடிய ஆண்டு நாம் கவனிக்க பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து அவர்களை நாம் கை கொள்ள வேண்டும் செவி கொடுத்தல் செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம் செவி கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக ஜபிக்க வேண்டும் நாம் ஜபிக்க வேண்டும் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி நாம் நம்முடைய வழியில் எப்படி கொண்டிருந்தால் ஜெயத்தை காண முடியாது ஜெயத்தை காண வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்ல வேண்டும் நிலையில் வெற்றி பெற முடியாது ஜபத்தின் மூலமாக ஜபமாகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்துவோம் ஒன்று சாமுவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாக்கியத்தில் நாம் இப்படி காணுகின்றோம் ஜனங்கள் கோலி ஆற்றுக்கு முன்னாலும் நடுங்கிக் கொண்டு நிற்கிறான் காட்டில் ஆடுமையுதன் அந்த யுத்தத்தை பார்க்க சகோதரர்களை பார்க்க அங்கே சென்றார் காவிரி சென்ற போது அவன் வந்து சூசகமாக ஏற்றுகின்றான் கண்டவுடனே இவருக்குள்ளே வயராட்சி உண்டானது எழுந்தி அவனை மேற்கொள்ள நின்ற போது அவர் சொல்லுங்கிறார் பாருங்கள் கண்டவுடனே அதாவது சகோதரர்களாக யுத்த பயிற்சி எடுத்தவர்கள் யுத்த ஆயுதங்களை தடுக்கவர்கள் எல்லாரும் யுத்த ஆயுதங்களோடு கையில் யுத்த ஆயுதங்களோடு நிற்கிறார்கள் பயப்படுகிறார்கள் ஆற்றிலே காடு போய் ஆடு வைத்துக் கொண்டிருந்த ஒன்றுமில்லை அந்த கால் தட்டையும் போட்டு கொண்டு ஐந்தாம் குழாங்கோடு கவடு என்ன சொல்லாம் கத்தர் பட்டயத்தினாலும் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு என்றால் அப்படி வருகையில் ஓடி அடைப்பத்திலே போட்டு ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்சி பெலிசனுடைய நெற்றியிலே பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்பர விழுந்தான் மழை ஆயுத அந்த மாதிரிய ஒரு ஈட்டி தாங்கிருந்தது நம்ம நம்ம ஆலயத்துடைய போட்டி கவலை நிற்க மாதிரிங்க தூணு சூடோட கொஞ்சம் அளவாக அந்த ஈட்டினுடைய அளவு எழுதியிருக்கிறது படைமரம் பெரிய மரத்தில் செய்து வைத்திருப்பார்கள் துணி வீவி பண்ண பண்ண துணியாரும் அதை சுற்றுவார்கள் அந்த படைமரத்தில் சுற்றுவார்கள் சுற்றுவார்கள் அது பேர்தான் படைமரம் அந்த படைமரம் இந்த பெரிய போட்டிகளை இருக்கிறத இந்த தூளுக்கு கொஞ்சம் முறையா பர்மன் இருக்கும் அதை அப்படி ஈட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளாய்ந்திருப்பான்னு பாருங்க இந்த தாவிது கையிலே... ஏற்றியும் இல்லை பட்டயமும் இல்லை ஒன்றும் இல்லை இல்லையா அவர் ஒரு பக்தன் சங்கீத புத்தகத்தில் வாசித்தால் அவர் ஒரு ஜப வீரன் அவர் அந்த ஜப குறிப்பு எல்லாம் பைபிள் எழுதியிருக்கு சங்கீதங்களை நான் படிக்கும் போது அந்த ஜபத்தினால அவர் பெற்றுக் கொண்ட நன்மைகள் அவருக்கு நெருக்க வரும்போது எவ்வளவு ஜபம் பண்ணினார் என்லாம் அங்கே எழுதியிருக்கிறது அவர் நேர்மையான மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இந்த காவியது இருந்தார் அதுபடினால அங்கே கோடியாற்றுக்கு எவாத நின்றிவ பிறார் நீதி நேர்மையுடனாக இருந்தார் நிச்சயமாக பெறுத விரட்டி கொண்டு போனார் நன்றி கேட்டது மூலமாக ஜெயம் பெற்ற மனிதன் வீழ்த்துவதற்காக வராந்திரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இந்த சவுல் குடும்பத்தின் தாவீது குடும்பத்திற்கும் நீண்ட மாதங்களாக நடந்து கொண்டே இருந்தது என்ன யுத்தம் நடந்தது தாவீது ஏற ஆயுதம் இல்லை அவர் அதாவது கவர்மெண்ட் ராணுவத்திலே நம்பி ஜபம் பண்ணி யுத்தம் நீண்ட நாட்களாக அந்த யுத்தம் நடந்தது அதில் என்ன ஆயிட்டு பாருங்க ரெண்டு சுவாம மூன்றாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை நபர் ஒரு வாசிக்கிறார் தாவீத குடும்பத்துக்கும் நெடுதல் யுத்தம் நடந்தது குடும்பத்துக்கும் தாவியது குடும்பம் தேவரை கொண்டு ஜபம் பண்ணி தேவசோ காத்திருந்து அஞ்சலி நடத்தினார் அவர் சவுரிடத்தில் வேற ஒன்றும் எதிர்க்கவில்லை அவர் ஓடிக்கொண்டேதான் இருந்தார் ஓடிக்கொண்டே வருகிறான் விரும்புவதே இல்லை ரெண்டு தடவை சவலை கொள்வதற்குரிய வாய்ப்பு இந்த தாவியலுக்கு கிடைத்தது ஆனால் அவர் அதை செய்யவில்லை தேரவருக்கு பயப்படுகிற மனிதன் குகைக்குள்ள அவர் மலதராதி போயிருக்கும் போது அங்கே தாவியதும் உள்ளே இருக்கிறார் சேவகர்கள் கேட்கிறார்கள் சத்துருவர்களுடைய கையில தருவீன் என்று கேட்டு சொன்னாரல்ல அது இந்த நேரம் தான் அதுபடினால கொண்டு விடுவா என்று கேட்டார்கள் நான் அந்த விட்டு செய்ய மாட்டேன் நான் செய்ய விட்டோம் வேறு அது உண்மையா அது விட்டு நான் செய்ய மாட்டேன் கதவுளாய் பார்த்துகள் செய்யட்டேன் அந்த நிலையில தான் இருக்கிறோம் அந்த நிலையில நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் சத்துரை கத்திரம் முழங்கடித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெயம் கட்டையிடும்படியாக நாம் முழங்காலிலே நிற்கின்றோம் கலையிலேயா முழங்காலே நின்று முழங்காலே நிற்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு காலம் வழியெடுக்க ஆரம்பித்திருக்கிறது கதையிலேயா முழங்கால நிற்கிறோம் அதையிலே முழங்கால் யுத்தம் செய்கின்றோம் தேவனுடைய மார்க்கு உறவாய் பிள்ளைகளுக்கு உறவாய் சத்த வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இருந்திருக்கும் வேடிக்கை பார்ப்பதற்கு என்ன நடக்கும் இரண்டு நாட்களாக நடந்தது மேன்மையடைந்தான் குடும்பம்னைத்துறை ஆளக்கூடிய அரசாட்சியை பிடித்தார் என்று நாம் காணுகிறோம் சொத்துக்களை உனக்கு முன்பாக முறியடித்தேன் உனக்கு உரவமாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடிப்பவார்கள் என்ற வாக்கை கற்பேரி ஆண்டில் நமக்கு தருகின்ற நாம் மாம்சத்தின்படி போர் செய்களா இல்லாதபடி நாம் ஆதிக்குரிய போர் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நம்முடைய போர் ஆயுதம் வந்து மானசத்துக்குரிய யுத்தம் யாருடைய கத்தருக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கு சொல் கொடுக்க வேண்டும் ஆதிகாலத்தில் உள்ள ராஜாக்கள் தீக்கதரிசிகளை கூப்பிட்டு அவர்களோசனை கேட்டு அந்த ஆலோசனைக்கு சொல்லி கொடுத்து பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களாக மேற்கொண்டது போக முடியாது தவிக்கிறார்கள் கட்ட சொன்னார்ந்து செய்யண்ட ஏழு நாள் சுத்திங்க ஏழாவது நாள் ஆசாரியில் நெடுந்தோணி விடும் போது சட்டம் விடுங்க அதாவது மதில் இழிந்து விழும் நீங்கள் அந்த ஆலோசனைக்கு ஜனங்கள் செவி கொடுத்தார்கள் அவனமாக விழுந்து நாட்டுக்கு போயிருக்கும் போது அந்த எழுந்து கிடக்கிற மதில்களை ரன்னிங்கல போகும்போது எங்களுக்கு காண்பித்தார்கள் எரிசோ மதில் விழுந்து கிடக்கிற இடம் என்று கடை இல்ல கற்பனை அல்ல நடந்த சம்பவங்கள் உலக நாடுகளில் உள்ள கிறிஸ்துவர்கள் எல்லா மதத்தினும் என்ன சொல்லுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன கற்றுடைய காரியங்கள் கத்தரமக்கு ஜத்தை கட்டளையிடுவார ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை நாம் வாக்குகின்ற போது இவ்விடமாக நாம் பார்க்கின்றோம் தேவனாக கத்திரமக்கு இப்படிப்பட்ட வாக்குகளை அருளியிருக்கின்றார் நமக்கு எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எழுந்திராலும் சரி உதமாய் நியாயத்தில் எழுப்பும் இது கத்திரக்காரரும் சுதந்திரமும் என்னாலுந்தான் அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று தான் உனக்கு மகிமை உண்டாவதாக உனக்குரோமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் உறக்குரோதமாய் சத்திரிகள் உணக்குரமா என்று சொல்லியிருக்கிறது அல்லவா அதை பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது யாருக்காக இந்த பிரகாரம் யார் நடக்கின்றார்களோ இவ்வளவு கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கின்றது உனக்குரவா எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் உனக்குரவாய் நியாயத்தில் எழுப்புகிற எந்த நாவையும் ஊழியக்காரனுடைய சுதந்திரம் ஊழியக்காரனுக்கு வாக்கு தத்துவம் கல்லூரிகள் கடத்தி கொண்டு போனாரு ஒரு தடவை கொழும்பரை கடத்தி கொண்டு போனாரு திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் எங்களை சூழ்ச்சி பிடிச்சு எங்களை கொண்டு போயிருக்கிற பொருட்கள் பிடிஞ்சி விட்டு எங்களை தூக்குவதற்காக கைப்பற்றாருவேளை பாடம் உள்ள கல்லாக்குவேன் என்ற பிரகாரம் கல்லாக்கி விட்டார் அப்படியே குழந்தைய கொண்டு போய் டவுனை விட்டு பல மகிழ்வம் கொண்டு போய் கிராமத்தில் இறங்கி அங்கே உள்ள கோஷ்டாம் நம்ம உடம்பைகளை பறித்து நம்மை துன்பப்படுத்துவதற்காக சுற்றித்தாய் நமக்கு பயம் இல்லை அல்ல இல்லையா ஏன் நாம் இந்த பிரகாரம் இருப்போம் என்று நாம் எவகளை பயப்படாமல் இருக்க முடியும் இல்லாவிட்டால் பயணம் ஐயோ இடத்தோடு மாற்றிக்கொண்டோ என்ன சொல் கருத்தர் கருத்து விரோதமாக எழும்புகிறார் கத்தருடைய கற்பனைகளுக்கு சேவை கொடுப்போம் தேவ ஜனங்களை அழிக்க போகிறேன் என்று ராஜாவுடைய கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டு விட்டது கட்டளையும் ஜனங்கள் யூவர்களை ஒருவரையும் உயிரோடு வைக்கக்கூடாது அத்தனை பேரையும் கொண்டு அதே நாளில் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் காரணமாயிருந்து ஆமானும் சுக்கு மரத்தில் என்ன யுத்தம் நடந்தது இந்த யுத்தம்தான் நடந்தது அவர் பிளையிடப்பட்டு நாம் காணுகின்றோம் யாரோ தேவையான பிள்ளைகள இந்த வருடத்தில் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை செய்ய வேண்டும் செய்ய போகிறோம் செய்வதற்கு நாம் இப்படி காரியங்களை மனதில் கொள்வோம் மூன்றாவதாக நம்ம இருக்க வேண்டிய விசேஷமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்றோம் அதிகாரம் இருளின் மக்களாக இருக்கும் இருக்கும் அதிகாரியாக இருக்கிற சாத்தான் கையாள இந்த நாள் கிழக்காய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து தமிழகத்தில் வந்து நோக்கத்திறமையை நிறைவேற்றி இருக்கிறார் இருக்கிற பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற பிரகாரமாக நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் அப்படியே நாம் நடக்க வேண்டும் வார்த்தைகளாக இரவு சென்று போயிற்று இரவு சென்று போயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கருவோம் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் ஒன் ஆயுதங்கள் ஒரு மனிதன் அதாவது ஒரு வாழ்க்கை செய்வாரானால் ஒரு மனிதனத்தில் ஆயுதங்கள் இருக்கிறது என்று தெரிந்தால் எதிராளிக்கு தவிர பயப்படுவான் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் முழுவதும் ஒளியின் ஆயுதத்தை பரிசெரிப்பானால் ஆண்டோரை பற்றி சொல்லியிருக்கிறது அதாவது நூற்றி நான்கு இரண்டே ஒருவர் நூற்றி நான்கு வாசன இரண்டு ஒன் ஆயு வாழ்க்கை களைபடாத ஒரு வாழ்க்கை அதாவது ஒளியின் ஆயுதத்தை தரித்தவர்களாக நாம் ஒளியின் பிள்ளைகளாக இந்த தூய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் ஒளியை ஒளியை தரித்து வானங்களை ஒிருக்கார்த்த மாதிரி தரித்தவர்களையும் மேற்கொண்டு விடுவார்கள் அதாவது இந்த குண்டு துளைக்காத ஒரு மனிதரை பாதுகாக்காது அதாவது இதை கண்டு பய தேர் இந்த ஆயுதத்தில் இந்த ஆயுதம் எங்கே இருக்கிறதோ கிட்ட வந்து பார்த்து வழியாக ஓடி போய்விடுவான் இந்த ஒர் ஆயுதம் இருக்கிறதோ அவர்கள் மக்கமாய் கத்த நின்று அவர்களுக்கு முறியடிப்பார் என்று நாம் காணுகின்றோம் அது எப்படினாரு ஒளியின் ஆயுதம் யாரிடத்தில் இருக்கிறாரு எவ்வளவு விலகனமானவராக இருக்கலாம் கனித்த மனிதனாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவர்களிடத்தில் இந்த ஆயுதம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவருடைய சத்தர்களை முறியடிப்பார் அவருக்கு வருகிற சக்திகளை ஓடிப்பதை செய்வார் என்று தேவையான திருவாக்கம் சொல்லுகிறப்டினால ரெண்டு பேருந்து ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தையும் நான் வாசிக்கிறான் அதே ரொய்யா அதே ரொய்யாண்டாய் கிறிஸ்தீ நீதி நியாயங்களை கை கொள்கிறவராயிருந்தார் என்று நாம் காணுகிறோம் யோகஸ்தான அவர் ஞானஸ்தானம் பெற போகும்போது யோகஸ்தானம் சொல்கின்றார் நான் உமிடத்தில் வர வேண்டியதார்கள் நீதினிடத்தில் வரலாமா என்று கேட்டார் கட்ட சொன்னால் இப்படி எல்லா நீதியும் நமக்கு ஏற்றது நமக்கு ஏற்றது இதெல்லாம் ஆயுதம் வாசுங்க சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்து வலது இடது ஆயுதங்களை தரித்தவர்களாகவும் என்று அவர் எழுதுகிறார் இப்படி நாங்கள் இருந்தோம் என்று எழுதுகின்றார் தேவருக்கு மைபு இப்படி இப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் அதாவது நீதியாகிய வலது உறவு இடதுபோக்காத ஆயுதம் நீதி ஒரு ஆயுதம் நீதிபிகளை நாம் எதனையும் விட்டுவிடவே கூடாது ஊழிய காலத்தில் அதாவது பல நிலையிலையும் சில பஞ்சாயத்து எல்லாம் வைத்து உறவினர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் எல்லா நேரமும் நடந்தது நாம் வந்து மத்தியஸ்தர்கள் நாம் வந்து கிறிஸ்தவ பக்கம் நிற்கின்றவர்கள் அதுபடியான எது நீதியோ எது நியாயமோ அதைத்தான் நாம் பேசவும் நிலைநாட்டவும் வேண்டும் அப்படிப்பட்டவர்களைத்தான் சத்திரம் ஏற்பட மாட்டார்கள் அந்த ஆயுதத்தை கேள்விப்பட்டு விட்டான் போலீசாரம் திருவிழா குடித்துட்டீங்க இடமா சும்மா யாரா தூக்கிட்டு போயிரும் அப்படியெல்லாம் இருக்குல்ல பாக்குற மாதிரி அப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அந்த ஆயுதத்தை அமர்ந்து போய்விடுங்க எதிராளி அவனை ஈஸியாக மேற்கொண்டு விடுவான் இந்த ஆயுதத்தை நாம் எப்படி தரித்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஆயுதம் யாரிடத்தில் இருக்கிறது யாரிடத்தில் இல்லை என்பது எதிராளிக்கு தெரியும் எதிராளி என்று சொன்னால் சத்துருக்கள் தானாக தானாக நமக்கு உரமாய் வருகின்றது அந்த அசுச்சாவி அவனை ஏவி நமக்கு எடுத்து விடுகிறான் நாம் ஒளியின் வஸ்திரம் தரித்த ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாக இருந்தால் நம்மிடத்தில் அது சத்துரு நெருங்காது அது இல்லையா அவர்களோடு அந்த சத்துருங்களை முறிய அள்ளிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது மறுபடிய நாம் எல்லா நீதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஒரு நீதி நியாயத்தை கை கொள்ள மாட்டார்கள் ஒரு காரியங்களுக்கு கற்படிய மாட்டார்கள் நமக்கு போன் பண்ணுவாரு எங்களுக்கு ஒரே போராட்டமா இருக்கு சபைக்குட்பட்டவர்களா இருக்க மாட்டார்கள் கேள்விப்பட்டிருப்பாரு ஒரே போராட்டமா இருக்கு போராடி கொஞ்சம் அதிர்ச்சி உபவாசம் போட்டு நமக்கு ஆர்டர் போடுவாங்க கை கொள்ள மாட்டாங்க நாம இங்கிருந்து அதிர்ச்சினாலும் சாப்பாடு செய்வாங்க ஒண்ணுல எம்பியா இருக்கிற ஒய் நாரியமும் இல்ல நீதி நியாயங்களும் இல்ல ஓடு காரியமும் இல்லை என்று மேற்கொண்டு விடுவார் தேவிட பிள்ளைகளை வாழ்க்கையில் இந்த ஆயுதம் நிற்க வேண்டும் இந்த வருடத்தில் முறியடிப்பதற்காக விரும்பி ஆயுதங்கள் நாம் தணிக்க வேண்டும் என்று கட்டுரை வார்த்தை காலம் நான்காவது வாக்கியத்தையும் வாசிக்கலாம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இல்லாமல் அருண்களை நிர்மூலமாக்கு தெய்வ களம் உள்ளவர்களா இருக்கிறது இதை வந்து இந்த ஆயுதம் அறன்களை நிர்மலமாக்கூடிய தேவ பலனாக இருக்கின்றது ஒளியாகி ஆயுதத்தை தரித்திருக்கிற நுண்ண நீடி ஆயுதங்களை கை கொண்டு தரித்திருக்கிற இந்த ஆயுதத்தை உடையவர்கள் அறன்களை நிர்மூலமாக்கூடிய அவ்வளவு பெரிய கட்சி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று திரும்பு சொல்கின்றது அதே அதே ரொய்யா மாசத்துக்குரியவர்களாக நம்மை மாசத்துக்குரியவர்கள் ஆக்குவதற்காக சற்று பலனை கொண்டு பல வகையில் நமது ஏதற்கு பிரயாசப்படுவார் அதில் அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்திவிடக்கூடாது நமக்கு கொடுத்திருக்கிற விதியின்படி தேவனுக்கு பதித்திருக்கிற கற்பனையின்படி அவரை பதிவு கொடுத்து அந்த பிரகாரம் நடந்து கொள்ளும் போது நம்முடைய பத்திரிகளை தேவன் முறியடிப்பார் நம்முடைய பத்திரிகளை தேவன் முறியடிப்பார் நமக்கு உலகமாய் வருகிறவர்களே தேவன் பிள்ளைகளை இந்த ஆயுதத்தை நாம் பறித்துக் கொள்ள வேண்டும் அப்படி சொல்றதுக்கு நிறுவம் எழுதும் போது அவர் இவ்வளமாக எழுதுகிறார் ஆறாவது பனிரெண்டு முதல் சில வசனங்களை ஒருவர் உங்களுக்கு சாத்தின் தொந்தரங்களை எதிர்த்து நிற்கும்படியாக என்று எழுதிக்கொண்டு மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல பிர அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொருளாதாரம் அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் எடுத்துக்கொள்ளுங்கள் சர்வ ஆயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் காலவாக்கள் படைகிறான் உத்தரவு செய்தார்கள் இப்பதான் நவீன கருவிகள் அதற்கு கவசங்கள் உண்டு எந்த பாகம் திறந்திருந்தாலும் அங்கே பத்திரத்தை எல்லா பாகங்களிலும் கவசங்கள் அறிந்திருக்க வேண்டும் சர்வ ஆயுத வர்க்கத்தையும் என்று சொல்லும்றையிலே கட்டிக் கொண்டவர்களாகவும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக மார்க்கவசத்தை நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தில் விசேஷத்துக்கூடிய ஆயத்தின் மீது பாதராட்சி கார்களில் எல்லாம் அழித்துக் கூடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை பிரித்துக்கொண்டவராய் நில்லுங்கள் லட்சணியம் என தலைசீனாவையும் தேவ வசனமாக பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுகோளோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினானே கபமணி அதன் குறித்து மிகுந்த மருமை உண்டாவதாக நம்முடைய நம்முடைய மாவுலாக இல்லாதபடி அது ஆவிக்குரியதாக இருக்கிறபடினால இப்படி கவசங்களாக இருக்க வேண்டும் அதாவது எல்லா மீட்டிங்லேயும் எல்லா சமயங்களிலும் பாவ அறிக்கை செய்கிறோம் அதில் சிலர் அறியாமை செய்து விட்டேன் என்றும் சொல்லுகிறத நாம் அறிகிறோம் சொல்ல வேண்டும் இது எதற்காக இப்படி வருகிறது என்றால் தலையில இல்லாமல் எம்ஜிஆர் கெட்ட எண்ணங்களா பொறாமைகள் எரிசல்கள் எல்லாவிதமான தலையில இருந்துதான் தலையில அதாவது கவசம் இருக்குமானால் சத்திரங்க தாக்க மாட்டான் என்று வைத்திருக்க ரொம்ப அருமையான ஒரு பட்டம் மற்ற எந்த வகை உடைந்தாலும் சரிபடியா தலை உடைந்தாலும் சரிபட முடியாது அதே ஒண்ணுமாக மனிதனுடைய வெளியார்கள் மறந்து அவர்களோடு எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் பேசிவிட்டு எல்லாவற்றையும் அனுபவித்துவிட்டு ஐயோ நான் தம்பித்தாலும் நான் ரெண்டாயிரத்த பிள்ளை இந்த கலையில அந்த எண்ணம் எப்பொழுது இருக்கணும் எப்பவுமே இருக்கணும் அதே ஐயோ நான் ரத்திக்கப்பட்ட தேவடி பிள்ளை அல்லவா என்ன அந்த தலைச்சில தலையில் இருக்குமானால் அந்த கெட்ட கிரிகளை கொண்டு சாப்பாடு தலையை தாக்கமாதான் அப்படி இல்லாதவர்கள் ஒரு ஞாபகமும் இல்லாதபடி சீரா இல்லாதபடி சீரா இல்லாமல் எவட்டியாக போகிறார்களா அதையே வாங்கிட்டு வந்து பழையபடி அவர்களுடைய பாவைக்கு கேட்கவே ஒரு மூச்சு நேரம் வேண்டும் அதை நாம் பார்க்கிறோம் அப்படி இல்லாதபடி இந்த பொல்லாங்க எய்யும் அக்கனி ஆசிரம் மேலே தாக்காமல் இருக்க சுசுவாசம் என கேடையும் லட்சணியம் என தலைச்சீரா இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி தலையில் முறியடிப்பார் அருமையான சர்வாயுத வர்க்கத்தையும் எல்லா கவசத்தையும் கரித்துக் கொள்வோம் செருப்பு எல்லாத்தையும் பாதிப்பு பாருங்க நாம் அனைவருக்கு மாட்டிக்கொடுவோம் செய்யும் போது நமக்கு எல்லா சக்திகளையும் கற்ற முறை அடிக்கப்படுவார் தேவ பிள்ளைகள நாம் என்ன கவனிக்கிறோம் இவைகளை நாம் கைகொள்ளும் போது நமக்கு வருகிற சத்துருக்களை கர்த்தே முறியடித்து போடுவார் கர்த்த உங்களுக்காக யுத்தம் பண்ணுவான் உங்களுக்காக உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு உங்களுக்காக எல்லாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கவனமாய் சொல்லிக் கொடுக்கிறவர்களை பற்றி இந்த வார்த்தை எழுதியிருக்கிறேன் திருச்சபையில் அவர்களுடைய சத்தியம் போதிக்கப்படுகிறது மக்களின் பெரும்பதி பேர் அந்த நிலை அடைந்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம் இந்த ஆண்டிலே கூடுதலாக நாம் அடைந்து கொள்வோம் நாங்கள் விவசாயம் பண்ணும் போது வயலில் சில பகுதிகள் அதாவது வளர்ச்சி இல்லாமல் நோய் அடித்து அப்படியே கிடக்கும் மற்றெல்லாம் மேலே வளர்ந்து கதிர் வரக்கூடிய அளவுக்கு ஆகிவிடும் போது கிடக்கிற அந்த நோய்த்து கிடக்கிற செடிகளுக்கு மட்டும் கொஞ்சம் மருந்தடித்து கொஞ்சம் உரங்களை போட்டு விட்ட உடனே ஒரு வாரத்துக்குள்ளாக அதே மாதிரி இதுவும் சேர்ந்து வளர்ந்துவிடும் ஒன்று போல் அப்புறம் வயிற்று பார்த்து ஒன்று போல் இருக்கும் கதர் வரும்போது ஒன்று போல் வந்து பால் கொடுக்கும் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய சபைக்குள்ளேயும் கட்டை கட்டயமாக நடக்கிறவர்களை போலேந்து சத்துருவை ஜெயிக்கக்கூடிய நமது வார்த்தை போதிக்கப்படும் போது நீங்கள் எங்கேயோ விளையாடிக்கொண்டு எங்கேயோ பேசிக்கொண்டு அல்லது சிலர் செல்ல நோண்டிக்கொண்டிருக்கிறது போல அப்படிப்பட்ட நிலை எந்தோடு விட்டுவிட்டு இந்த வருஷம் ஆரம்பித்தது ஒரு புதிய தீர்மானம் செய்வோம் செய்வோம் தேவஸ்தபத்தில் வரும்போது கவனமாக இருப்போம் கற்பனைகள் பாதிக்கப்படும் செவி கொடுப்போம் நாம் எல்லா காரியங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் நமக்கு கற்றுக் கொண்டு வருகிற கிளை கத்தர் முறையடிக்க முழங்காலே இருப்போம் அவசியப்பட்டால் உபவாசிப்போம் மூன்றாவதாக ஒளியின் ஆயுதத்தை நாம் ஒன்புக்கு ஆறு ஐந்து ஆள் வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது நமது ஆண்டவராய பற்றி சொல்லும் அவர் ஒளியா இருக்கிறார் அவர்கள் என்ன இல்லை இருக்க ஒளியா இருக்கிறார் அவர்கள் எவ்வளவே இருள் இல்லை ஏருளியில்லை ாலே சாத்தான சோதிக்க வந்தான் நாற்பது நாள் உபவாசம் இருந்து முடிக்கிற நேரத்தில் அவரிடத்தில் வந்து வேத வசனங்களை கொண்டு அவரை சோதித்தான் அவரது எந்த விதமான இருவம் இல்லையே அவரை மேற்கொண்டார் கடையில் அவருடைய மரணமும் ஜெயமாக முடிந்தது என்று நாம் காணுகின்றோம் அலே லோயா இன்றைய தேர்தல் பிள்ளைகளை இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கருத்து முறியடிப்பார் கத்தர் முறியடிப்பான் கர்த்தர் முறியடிப்பான் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை ஏழு வழியாக சுதறி போக செய்வார் நாம் செய்ய காரியம் என்ன கத்தோடைய கட்டளைகளுக்கு கவனமாக சதி கொடுத்து கை கொடுவோம் கிடைக்க நேரங்களை வீண் அடுத்த வீட்டில் போய் உட்கார்ந்து கதை பேசாத ஏதோ நாம் நேரத்தை போக்காதபடி பூங்கி கழிக்காதபடி நாம் ஜெபம் சரவை கருத்தர் முறியடிப்பார் அந்த பசுத்த ஜீவியம் முக்கியமாக காக்கப்படம் ஒளியின் தலைகளாகவே நாம் நடந்து கொள்வோம் நம்முடைய ஒளியை ஒருத்தரமாக தரித்திருந்தார் நம்ம ஒளியை ஆயுதமாக தரித்துக்கொள்வோம் நீதியை ஆயுதமாக தரித்துக் கொள்வோம் எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் நாம் தரித்துக் கொள்வோம் எல்லா வரங்களையும் கை கொள்வோம் கர்த்த நம்மை ஆசீர் ஆரம்பத்தில் இருந்து கர்த்தரமத்து காரியங்களை செய்ய தொடங்குவார் நாம் அதை எதிர நோக்கி நாம் உடைய பெற்றுக் கொள்வதற்கு நமது பட்சமாய் நன்றி யுத்தம் செய்வதற்கு நாம் நம்மை கவனமாய் பார்த்துக்கொள்வோம்